அவர்களின் குடும்பத்தாரின் உணவு மதினாவில் குறைந்துவிட்டால் தங்களிடம் உணவு பொருட்கள் அனைத்தையும் ஒரு துணியில் ஒன்று சேர்ப்பார்கள் பின்பு அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு பாத்திரத்தில் சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் நான் அவர்களை சேர்ந்தவன் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு எட்டு ஆறு முஸ்லிம் இரண்டு